சச்சிதானந்தூபாய விஸ்வோத்பத்தியதிஹேதவே தாபத்திரயவிநாசாய் கிருஷ்ணா வய நாமியுணுயத் யனச்சரச்சித் ஹரிணாத் மிருகஜோர்மோஹிதான் கிட்டிருந்து ஒரு பாடம் படிச்சுக்கணும் அப்படிங்கிறார் அவதூத பிராமண தத்தாத்திரேய குரு எது மகாராஜாவ சொல்கிறார் ஆக இது இந்த ஸ்லோகத்தில் மான் வந்து இந்த சங்கீதத்துக்கு கொஞ்சம் அடிமைப்படுறது அந்த காதலை சிரவணத்தினால அது கேட்குறதுனால என்னாகிறது மயங்கி போய் வேடன் விரிக்கிற வலையில் மாட்டிக்கிறது புல்லாங்குழலோ ஏதோ இனிமையான கீதத்தை வாசிக்கிற போது அதுக்கு மயங்கி அந்த மான் சிக்கிறது அது மாதிரி அதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சிட்டேன்னா சங்கீதத்துக்கு நம்ம அடிமையாயிடக்கூடாது அப்படின்னு புரிஞ்சிட்டேங்கிறார் வனச்சரகா யதிகி வனச்சரகா யதிகின்னு சொன்னால் காட்டில் திரிகின்றவனாக நான் சன்னியாசி காடுன்னா இந்த சம்சார காடு இந்த உலக வாழ்க்கையில் அஞ்சு இந்திரியங்களால் அனுபவிக்கிற விஷயங்களோடு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் சந்நியாசி வந்து கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் எல்லாத்துலேயும் கட்டுப்பாடு இருக்கணும் அவன் எப்போவுமே இன்ட்ரோவர்டாக அதாவது அகநோக்குடையவனாக இருக்கணுமே தவிர புறநோக்குடையவனாக இருக்கக்கூடாது இந்த புறத்தில் எத்தனையோ விஷயங்கள் நம்மை கவருகின்றன ஆஹ பாட்டுக்கு மான அடிமையாகிறது ஸ்பரிஷத்துக்கு யானை அடிமையாகிறது சுவைக்கு மீன் அடிமையாகிறது விட்டில் பூச்சி நிறம் ஒழிக்க அடிமையாகிறது இப்படி அந்தந்த மிருகங்களை சொல்லி அந்தந்த எக்ஸாம்பிளை சொல்லிகிட்டு இருக்கார் அதனால சன்னியாசிக்கு புலநடக்கம் ரொம்ப முக்கியம்ங்கிறத பாட்டெல்லாம் கேட்கக்கூடாது அந்த சன்னியாச மந்திரத்திலேயே வரும் நிறையம் ந பசியாமி கீதம் ந ஸ்ருணோமி அப்படின்னு அந்த விரதங்கள்லாம் உண்டு சன்னியாசிகளுக்கு அந்த சங்கல்பம் பண்ணுற போதே அந்த இதெல்லாம் வரும் நான் நாட்டியம் பார்க்க மாட்டேன் பாட்டு கேட்க மாட்டேன் அப்படின்லாம் வரும் அது வந்து ஏதோ பக்தி விஷயமா கொஞ்சம் கேட்கலாமே தவிர ஆனால் அந்த சங்கீதத்துக்கு அடிமையாகிடக்கூடாது அது ஒரு அடிக்ஷனாக இடக்கூடாது இப்போ கோவிலில் பகவன் நாமா அவர் ருகி பாடுகிறார்கள் தேவாரம் பாடுகிறார்கள்னா கேட்கலாம் ஆனால் அதே சமயம் அந்த மியூசிக்கு அடிமையாகி அதனால மனசு தாழ்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதை உயர்வாக பாடுகிறவர்களும் உயர்வாக அதை மதித்து கேட்கிறவர்களும் அந்த தெய்வீகம் வரும் அது வெறும் ஒரு மியூசிக் வந்து ப்ரொஃபஷனாக இருந்துட்டு அது வேறு விதமான மயக்கத்தையெல்லாம் உண்டு பண்ணக்கூடாது அந்த அர்த்தத்தில் தான் இங்கே சொல்லப்படுறது ஆகா வனச்சரகா யதிகி காட்டில் திரிஞ்சின்றிருக்கிற சந்நியாசியானம் காடுன்னா நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த வாழ்க்கைங்கிற காடுங்கிற அர்த்தம் புரிஞ்சுக்கணும் பெரும்பாலும் காட்டுக்குள்ளே தான் இருக்கணும் ஊருக்குள்ளே அப்பப்போ வரலாம் எதாபிக்ஷ வேணும்னா வாங்கிட்டு போகலாம் அடி பெரும்பாலும் காட்டுக்கொள்ளே இருக்கணும் கொச்சித்து கிராமிய கீதம் நஸ்ருணுயாத் கொஞ்சம் கூட எப்போவுமே இந்த கிராமிய கீதம் கிராமிய கீதம்னா நாகரிக கீதம் கேட்கலாமான்னு கேட்கக்கூடாது நகரத்திலேயா இருந்தாலும் சரி கிராமத்தில் இருந்தாலும் சரி அந்த விஷய பற்ற பண்ணக்கூடிய பாட்டை கேட்கக்கூடாது நஸ்ருணுயாத் அப்படிங்கிறத என்பதை மிருகயோகோ கீத மோகித்தான் பத்தாத்து ஹரிணாத்து சிக்ஷேத மிருகயோஹோ மிருகயோஹோன்னு சொன்ன மிருகயா பண்றான் வேடன்னு அர்த்தம் மிருகயோகோ கீத மோகி தான் அந்த வேடனுடைய பாட்டால் மயங்கி போய் பத்தாத்து ஹரிநாத்து பத்தாதுன்னா கட்டுண்ட ஹரிநாத்து மானிடம் இருந்து சிக்ஷேத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆகையினால இதில் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா மான் கிட்டேருந்து நாம் ஒரு விஷயம் படிச்சுக்கணும் மான் வந்து இனிமையான கீதத்துக்கு அடிமையாகிற மாதிரி நாம் வந்து வாழ்க்கையில மனிதர்கள் குறிப்பாக துறவிகள் மேன் உயர்ந்த மோட்சத்தை விரும்புகின்றவர்கள் ஒருபொழுதும் இந்த கிராமிய கீதங்களுக்கு அடிமையாயிடக்கூடாது அப்படிங்கிறத படிச்சுட்டேங்கிறார் அடுத்த ஸ்லோகத்தை பிறகு பார்க்கலாம் மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான